முழுமையாக ஒதுக்கி வைத்தல் தீய தீர்மானம் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோற்றுப்போனதால் இணை வைப்பவர்களிடையே குழப்பம் மேன்மேலும் வலுத்தது ஹாஷிம் கிளையாரும் முத்தலிப் கிளையாரும் நிலைமை எதுவாயினும் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை பாதுகாத்தே தீருவது என்பதில் உறுதியாக இருந்ததைக் கண்ட இணை அனைவரும் முஹப் என்ற பள்ளத்தாக்கில் உள்ள கினானா கிளையாரின் இடத்தில் ஒன்று கூடி ஆலோசித்து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 இந்த உடன்படிக்கையை பகீர் இவ்ணு ஆமிர் இவ்ணு ஹாஷிம் என்பவன் எழுதினான் நபி சொல்ல அலை வசல்லம் அவர்களின் சாபத்திற்கு ஆளான இவனது கை சூம்பிவிட்டது ஆதாரம் சாகிவுல் புகாரி இந்த உடன்படிக்கை எழுதப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்டது ஹாஷிம் முத்தலிப் கிளையாரில் அபுல் அஹபை தவிர ஏனையை நிராகரிப்பவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் என அனைவரும் அபு தாலிப் கணவாயில் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் இது நபித்துவத்தின் ஏழாம் ஆண்டு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 ஹக்கீம் இப்னோ ஹிசாம் தனது மாமி தந்தையின் சகோதரி கதீஜாவிற்காக கோதுமை மாவை எடுத்துச் செல்வார் ஒருமுறை அபு ஜஹல் வழி அவர் எடுத்துச் செல்வதை தடுத்து கொண்டிருந்தான் புக்தரி தலையிட்டு அபு ஜகலிடமிருந்து அவரை காப்பாற்றினார் நவிசல்லாம் ஹலிவசல்லம் அவர்களின் மீது அபு தாலிபுக்கு எப்போதும் எதிரிகளை பற்றி அச்சம் இருந்தது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 அவர்தான் ஜுகைர் இப் அபு உமையா என்று கூறினார் உடனே முத்தஇீம் ஹிஷாமிடம் நான்காம் ஒருவரையும் தேடுங்கள் என்றார் ஹிஷாம் அபுல் புக்தரிடம் வந்து முத்தையமிடம் பேசியது போன்றே பேசவே இதற்கு யாராவது உதவிக்கு இருக்கிறார்களா என்று அவர் வினாவினார் அப்போது ஹிஷாம் ஆம் ஜுகைர் முத்தஇம் நான் ஆகியோர் உம்முடன் இருக்கிறோம் என்றார் ஹிஷாம் சம் ஆவிடம் வந்தார்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 பள்ளியின் ஓரத்தில் அமர்ந்திருந்த அபுஜகல் நீ பொய்யுரைக்கிறாய் அல்லாஹின் மீது சத்தியுமாக அது கிழிக்கப்படாது என்றான் சம் அல்லாஹின் மீது சத்தியுமாக நீ தான் மிகப்பெரிய பொய்யன் நீ இதை எழுதிய போதே அதில் எங்களுக்கு விருப்பம் என்று கூறினார் அபுல் புக்தரி ஆம் சம்வா உண்மையைத்தான் கூறுகிறார் அதில் எழுதப்பட்டிருக்கும் விஷயங்களும் எங்களுக்கு விருப்பமானதில்லை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்று கூறினார் முத்தீம் ஆம் நீங்கள் இருவரும் உண்மையைத்தான் கூறுகிறீர்கள் இதைத் தவிர யார் என்ன கூறினாலும் அவர் பொய்யரே இந்த ஒப்பந்த பத்திரத்திலிருந்தும் அதில் எழுதப்பட்டுள்ளவற்றிலிருந்தும் அல்லாஹுக்காக நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று கூறினார் ஹிஷாமும் இதுபோன்றே கூறி முடித்தார் இவ்வாறு ஒருவர்பின் ஒருவராக கூறியதும் இதை கேட்டுக் கொண்டிருந்த அபுஜகல் இது இரவையிலேயே பேசி முடிவு செய்யப்பட்டது வேறு எங்கோ இதை பற்றி ஒரு ஆலோசனை நடந்திருக்கிறது என்று கூறினான் பள்ளியின் ஓரத்தில் அபு தாலிப் அமர்ந்து இக்காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தார்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 அபு தாலிப் எனது சகோதரின் மகன் இப்படியெல்லாம் கூறியிருக்கிறார் அவர் பொய்யராக இருந்தால் அவருக்கு உங்களுக்கும் இடையில் நாங்கள் வழிவிட்டு விடுகிறோம் அவர் உண்மையாளராக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்வதிலிருந்தும் எங்களது உறவுகளை துண்டிப்பதிலிருந்து விலகிட வேண்டும் என்று கூறினார் அதற்கு அவர்கள் நிச்சயமாக நீர் ஒரு நீதமான விஷயத்தை முன்வைத்தீர் என்று கூறினார்கள் அபுஜகலுக்கும் மற்ற கூட்டத்தார்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை முடிந்தபோது முத்தஇம் காபாவிற்குள் அதை கிழிப்பதற்காக சென்று பார்த்தபோது பிஸ்மிக் கல்லாஹும்ம என்று ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருந்ததையும் அல்லாஹ் என்று எழுதப்பட்ட இடங்களையும் தவிர மற்ற அனைத்தையும் கரையான அரித்து விட்டிருந்தது பிறகு முழுவதுமாக அப்பத்திரம் கிழித்து எரியப்பட்டது நபி சொல்லலாஹ் அலைவசல்லம் அவர்களும் அவர்களுடன் இருந்தவர்களும் கணவாயிலிருந்து வெளியேறி வந்தனர் இணை வைப்பவர்கள் முகமது சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் நபித்துவத்தின் மிகப்பெரிய அத்தாட்சியை பார்த்தனர் ஆனால் அவர்களது இதயமோ அவர்கள் எந்த அத்தாட்சியை கண்டபோதிலும் அதனை புறக்கணித்து இது சகஜமான சூனியம்தான் என்று கூறுகின்றனர் அல் குர் ஆன் அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு வசனம் ரெண்டு என்று அல்லாஹ் கூறியதை போன்றே இருந்தது அதாவது அல்லாஹின் அத்தாட்சிகளை புறக்கணித்து இவர்கள் நிராகரிப்பை தான் அதிகமாக்கி கொண்டனர் இப்னு ஹிஷாம் ஜாது மஹாத் குறைசிகளின் கடைசி குழு தாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த கணவாயிலிருந்து வெளியேறிய நபி சொல்லாஹ் அலி வசல்லம் முன்னர் போலவே அழைப்பு செய்து கொண்டிருந்தார்கள்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 கணவாயிலிருந்து வெளியேறிய சில மாதங்களிலேயே கடினமான நோய் வாய்ப்பட்டார் இதைக் கண்ட இணைவிப்பவர்கள் அபுத்தாலிப்பின் மரணத்திற்கு பிறகு அவரது சகோதரரின் மகனான மொஹமது சொல்லு அலி வசல்லம் அவர்களுக்கு ஊறு விளைவிப்பது தங்களுக்கு அரபிகளின் மத்தியில் கெட்ட பெயரை ஏற்படுத்திவிடும் என்று பயந்து தங்களுக்கு விருப்பம் எனினும் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் வார்த்தைகளில் சிலவற்றை ஒப்புக்கொண்டு அபுத்தாலிபின் முன்னிலையில் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்பதற்காக ஒரு குழுவை தயார் செய்தார்கள் அபுத்தாலிபிடம் வந்த இறுதி குழு இதுதான் இப்ஹாக்கு ரஹத்துல அழகி கூறுகிறார்கள் அபுத்தாலிப் நோய்வாய்ப்பட்ட போது குறைசிகள் தங்களுக்குள் இவ்வாறு பேசிக் ஹம்சா உமர் இஸ்லாமை தழுவிக்கொண்டனர் முகமதை பற்றி அனைத்து குறைசி குலத்தவருக்கும் தெரிந்துவிட்டது நாம் அபுத்தாலிப்பிடம் செல்வோம் அவர் கட்டுப்படுத்தட்டும் நம்மிடமும் அவருக்காக ஏதாவது ஒப்பந்தத்தை வாங்கிக் இல்லையெனில் மக்கள் நமது கட்டுப்பாட்டுக்கு கீழில்லாமல் மீறி விடுவார்கள் என நாம் அஞ்ச வேண்டியுள்ளது மற்றொரு அறிவிப்பில் வருவதாவது இந்த கிழவர் இறந்த அவருக்கு அதாவது முகம்மதுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அரபுகள் முகம்மது பின் முகமதுக்கு கெடுதிகள் செய்கின்றனர் அவர் உயிருடன் இருக்கும் இவரை விட்டுவிட்டார்கள் என்று குறை கூறுவார்களோ என நாம் அஞ்ச வேண்டியுள்ளது என தங்களுக்குள் பேசிக் உத்பா ஷைபா அபு ஜஹல் உமையா அபு சுஃபியான் இரஃப் போன்ற குரட்சி தலைவர்கள் சிலர்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 அதற்கு நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் நான் இவர்களுக்கு ஒரு சொல்லை முன்வைக்கிறேன் அதை இவர்கள் மொழிந்தால் இவர்கள் அரபியர்களை ஆட்சி செய்யலாம் அரபி அல்லாதவர்களும் இவர்களுக்கு பணிந்து நடப்பார்கள் என்று கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் அபு தாலிஃபை நோக்கி நான் இவர்களை ஒரே வார்த்தையில் இணைக்க விரும்புகிறேன் அதை இவர்கள் கூறும்போது அரபிகள் இவர்களுக்கு பணிந்து நடப்பார்கள் அரபி அல்லாதவர்கள் இவர்களுக்கு வரி செலுத்துவார்கள் என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் வருவதாவது எனது தந்தையின் சகோதரரே அவர்களுக்கு ஏற்றமான ஒன்றை நோக்கி அவர்களை நான் அழைக்க வேண்டாமா என்று நபி சொல்லாஹ் அலைய் வசல்லம் கேட்க நீ அவர்களை எதன் பக்கம் அழைக்கிறாய் என்று அவர் கேட்டார் நபி சொல்லாஹ் அலை வசல் அவர்கள் அவர்கள் ஒரு வாக்கியத்தை சொல்ல வேண்டும் என்றுதான் அழைக்கிறேன் அந்த வாக்கியத்தால் அரபியர்கள் அவர்களுக்கு பணிவார்கள் அரபி அல்லாதவர்களையும் அவர்கள் ஆட்சி செய்யலாம் என்று நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹ் அலெகி அவர்களின் அறிவிப்பில் வருவதாவது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 ார் நீங்கள் எல்ல உங்களுக்கும் அவருக்கு மத்தியில் தீர்ப்பு வரை உங்களது மூதாதையின் மார்க்கத்திலேயே நிலைத்திருங்கள் என்று கூறினார்கள் பின் அனைவரும் இவர்கள் விஷயத்தில் அருளப்பட்டன நிறைந்த இந்த குருவானின் மீது சத்தியமாக இது நம்மால் தான் அருளப்பட்டது இதனை நிராகரிப்பவர்கள் பெரும் குரோதத்திலும் விரோதத்திலும் மூழ்கி இருக்கின்றனர் இவர்களுக்கு முன்னர் இவ்வாறு இருந்த எத்தனையோ வகுப்பாரை நாம் அளித்திருக்கின்றோம் வேதனை வந்த சமயத்தில் அவர்கள் எல்லோரும் உதவி தேடி கூச்சலிட்டார்கள் அது வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கவில்லை அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய ஒரு தூதர் ஆகிய நீங்கள் அவர்களில் இருந்து அவர்களிடம் வந்ததை பற்றி அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் மிக பொய் சொல்லும் சூனியக்காரர் தான் என்று உங்களை பற்றி அந்த நிராகரிப்பவர்கள் கூறுகின்றனர் என்ன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 இது இவரால் புணியப்பட்டதே தவிர வேறில்லை என்றும் நம்மை விட்டு இவருக்கு மட்டும்தானா உபதேசம் இறக்கப்பட்டு விட்டது என்றும் கூறினார்கள் அல் குர் ஆன் அத்தியாய முப்பத்தி எட்டு வசனங்கள் ஒன்றிலிருந்து வரை ஆதாரம் இப்னு ஹிஷாம் திருமிதி முஸ்னத் அபி இப்னு ஜரீர் துயர ஆண்டு அபு தாலிஃபின் மரணம் அபுத்தாலிப் நோய் அதிகமாகி நபித்துவத்தின் பத்தாவது வருடம் ரஜப் மாதத்தில் கனவாயிலிருந்து வெளியேறி சரியாக ஆறு மாதத்திற்கு பின் மரணம் எய்தினார் ரமலான் மாதத்தில் அன்னை ஹதீஜாவின் மூன்று நாட்களுக்கு முன் மரணமானார் என்றும் கூறுகின்றனர் அபுதாலிப்பு மரணம் சமீபமான போது நபி சொல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் அவரிடம் சென்றார்கள் அப்போது அங்கு அபு இருந்தான் அபுதாலிபிடம் நபி சொல்லல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் எனது தந்தையின் சகோதரரே நீங்கள் லா இலாஹ் என்று கூறுங்கள் நான் அல்லாஹுடம் இவ்வாத்தையின் பொருட்டால் உங்களுக்காக வாதிடுவேன் என்று கூறினார்கள் முலிபின் மார்க புறக்கணிக்கப் போகின்றீர் என்று தொடர்ந்து அவரிடம் இதையே கூறி கொண்டிருந்தனர் இறுதியில் அபுத்தாலிப் நான் அப்துல் முத்தலிப்பின் மார்க்கத்தில்தான் இருக்கிறேன் என்று கூறிவிட்டார் அப்போது நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் எனக்கு தடை வராமல் இருக்கும் வரை அல்லாஹ்விடம் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவேன் என்று கூறினார்கள் ஆனால் வணங்குபவர்களுக்காக மன்னிப்பு கோருவது நபிக்கோ நம்பிக்கையாளர்களுக்கோ தகுமானதல்ல அவர்கள் இவர்களுக்கு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரியே அவர்கள் நிச்சயமாக நரகவாசிகள் என்று இவர்களுக்கு தெளிவானதன் எவ்வாறு அவர்களுக்கு மன்னிப்பு கோரலாம் அல் குர்ஆன் அத்தியாயம் ஒன்பது வசனம் நூற்றி நபியே நிச்சயமாக நீங்கள் இவர்களில் விரும்பியவர்களை நேரான வழியில் செலுத்த முடியாது எனினும் தான் விரும்பியவர்களை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகின்றான் நேரான வழியில் செல்ல தகுதி உடையவர் யார் என்பதை அவனை நன்கறிவான் அல் குர் ஆன் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனம் ஐம்பத்தி என்ற இரு வசனங்களை அல்லாஹ் இறக்கி இணை வைப்பவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவதை தடை செய்து விட்டான் ஆதாரம் சஹிகுல் புகாரி நபி சல்லாஹ் அலை வசலம் அவர்களுக்கு அபு தாலிப் கொடுத்து வந்த பாதுகாப்பு மற்றும் உதவியை பற்றி நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அவர் குறைசி தலைவர்கள் மற்றும் மூடர்களின் தாக்குதல்களிலிருந்து இஸ்லாமிய அழைப்பு பணியை பாதுகாத்து ஓர் அரணாக விளங்கினார் ஆனாலும் தங்களது மூதாதையரின் மார்க்கத்திலேயே அவர் நிலைத்திருந்து விட்டதால் மறுமை வெற்றியை அடையவில்லை ஒருமுறை நபி சொல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களிடம் நீங்கள் உங்களது பெரிய தந்தை அபு என்ன பயனளிப்பீர்கள் அவர் உங்களை பாதுகாத்தார் உங்களுக்காக கோபம் கொண்டார் என்று அப்பா சரு கேட்டபோது அவர் நரகத்தின் குறைந்த ஆழம் உள்ள பகுதியில் இருப்பார் நான் இல்லை என்றால் நரகத்தின் அடித்தளத்தில் சென்றிருப்பார் என்று நபி சொல்லு அலைவசம் அவர்கள் கூறினார்கள் அலைவசம் கூற தான் கேட்டதாக அபு சாஹித் அல் குதிரூ அறிவிப்பதாவது நபி சொல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் அவர்களது பெரிய தந்தை அபுத்தாலிவை பற்றி பேசப்பட்ட போது அவருக்கு எனது சிவாரசு பலனளிக்கலாம் அதனால் அவரது கரண்டைக்கால் வரையுள்ள நெருப்பின் ஆழத்தில் அவர் வைக்கப்படுவார் என்று கூறினார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி துணைவி ஹதீஜா மரணம் அபு தாலிபின் மரணத்திற்கு இரண்டு மாதங்களுக்கு பின் துணைவி ஹதீஜா ராதி அல்லாஹ் அன்ஹா மரணமானார்கள் இவர்களது மரணம் நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ரமணான் மாதத்தில் அவர்களின் அறுபத்தி வயதில் நிகழ்ந்தது அப்போது நபி சொல்லாஹு அலைவாசல்லம் அவர்களுக்கு வயது ஐம்பது ஆதாரம் தல் அபுதாலிபின் மரணத்திற்கு மூன்று நாட்களுக்கு பின் ஹதீஜாரி அல்லாஹ் ஹான்கு மரணமானார்கள் என்று சிலர் கூறுகின்றனர் நபி சொல்லு அல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களுக்கு அல்லாஹுவின் மிகப்பெரிய அருளாக ஹதீஜாரி அல்லாஹ் ஹான்கா விளங்கினார்கள் நபி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களுடன் கால் நூற்றாண்டு காலம் வாழ்ந்த நமது அன்னை ஹதீஜாரி அல்லாஹ் ஹான்கா நபி துக்க நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலாக சிரமமான நேரத்தில் உறுதுணையாக இருந்து அவர்களின் தூதுத்துவத்தை எடுத்துக் கூறுவதற்கு பல வகையில் தியாகம் செய்தார்கள் மேலும் அறப்போரின் கஷ்டங்களில் பங்கெடுத்து தனது உயிராலும் பொருளாலும் உதவி ஒத்தாசை செய்தார்கள்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 ஆனால் அங்கு அவர்களுக்கு உதவி செய்பவரோ இல்லை மாறாக அந்த மக்கள் நபிசல்லாஹு அலைவசம் அவர்களின் கூட்டத்தார் கொடுக்காத நோவினைகளை அவர்களுக்கு கொடுத்தார்கள் கல் நெஞ்சம் கொண்ட அந்த மக்கள் நபி அவர்களை அடித்து துன்புறுத்தினார்கள் மக்கா வாசிகள் நபி சொல்லாஹு அலைவசம் அவர்களை கொடுமைப்படுத்தியது போன்றே அவர்களது தோழர்களையும் கொடுமைப்படுத்தினார்கள் நபி அவர்களின் நெருக்கமான தோழரான அபு இக்கொடுமைகள் நிகழ்ந்தன இதனால் அவரும் மக்காவை விற்று ஹபஷாவிற்கு செல்ல வேண்டுமென செய்தார் மக்காவ விட்டு வெளியேறிந்த போது அவரைவர் சந்தித்து பாதுகாப்பில் மீண்டும் அவரை மக்காவிற்கு அழைத்து வந்தார் சாஹிப் புகாரி இப்னு இஸ்ஹாக் அழகி கூறுகிறார்கள் அபு தாலிபின் மரணத்திற்கு பிறகு அவரின் வாழ்நாளில் கொடுக்க முடியாத வேதனைகளை குறைசிகள் நபிசல்லுல்லா அலி வஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்து வந்தார்கள் ஒருமுறை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 இவ்வாறு இந்த ஆண்டில் துயரங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்ததால் வரலாற்றில் ஆமுல் ஹுஸ் ஆண்டு என்று இந்த ஆண்டை குறிப்பிடப்பட்டுள்ளது நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ஷவ்வால் மாதத்தில் நபி சொல்லாஹ் அலைவசம் ஹன்கா அவர்களை திருமணம் செய்தார்கள் இவர் அழைப்புப் பணியின் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாமை தழுவியவர் முஸ்லிம்கள் இரண்டாவது முறையாக ஹபஷாவிற்கு ஹிஜ்ரா சென்றபோது இவரும் தனது கணவருடன் சென்றிருந்தார் இவரின் கணவர் ஹபஷாவில் மரணித்துவிட்டார் அதற்கு பின் இவர் மக்கா வந்தவுடன் இவருடைய இத்தாவுடைய காலம் முடிவுறவே நபி சொல்லல்லாஹ் ஹலைவஸ்லம் அவர்கள் இவரைப் பின்பேசி திருமணம் முடித்துக்கொண்டார்கள் ஹதீஜா ரதியல்லா ஹன்கா அவர்களின் மரணத்திற்குப் பின் இவர்களைத்தான் முதலில் திருமணம் செய்து கொண்டார்கள் இவர்கள் இறுதி காலத்தில் நபி சொல்லல்லாஹ் ஹலைவாஸ்லம் அவர்கள் தனக்கு ஒதுக்கியிருந்த நாட்களையும் ஆயிஷாவிற்கு கொடுத்து விட்டார்கள்